கேஸ்ஆர் சமுதாய வானொலிக்கு எடுத்துட்டு இருக்கிறீங்க தொடர்வது நல வாழ்வு இன்றைய நல வாழ்வு நிகழ்ச்சியில் ஈரோடு லோட்டஸ் மருத்துவமனையின் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் செல்வன் குழந்தை வளர்ப்பு குறித்தும் குழந்தைகளுக்கான மருத்துவ முறைகள் குறித்தும் ஆலோசனைகளை வழங்குகிறார் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது மக்களுக்கான மக்கள் வானொலி வானொலி குழந்தை வளர்க்குறது எப்படிங்கிறது நிறையா பேர் கேட்பாங்க குழந்தை வளர்ப்புக்கு எப்படி டாக்டர் என்னென்ன மாதிரி பண்ணால் என் பிள்ளை நல்லா வருவான் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு நாங்கள் சொல்கிறது முக்கியமான விஷயம் உங்கள் பணத்தை விட உங்கள் நேரத்தை குழந்தையிடம் அதிக நேரம் செலவு பண்ணுங்கள் குழந்தை கேட்குற கேள்விக்கு எல்லாம் கேட்காத அதே ஏண்டா கேட்குற அதே ஏண்டா கேட்குறேன்னு சொல்லாமல் கேள்விக்கு பொறுமையாக பதில் சொல்லுங்கள் அவன் தன்னோட தன்னம்பிக்கையோடு அவன் வளர்கிறதுக்கு சின்ன சின்ன வேலைகள் வயசுக்கு தகுந்த மாதிரி கொடுக்க பாருங்கள் குழந்தை விளையாடும் போது நீங்களும் குழந்தையோடு சேர்ந்து குழந்தைய விளையாடுங்க எல்லாரோட குழந்தைய பழக விடுங்க நீங்கள் குழந்தைக்கு சொல்கிற புகழ் தான்டே உன்னை மாதிரி அழகான பையன் யார் இருக்கான்னு சொன்னிங்கன்னா அவனுக்கு அதுதான் பெரிய டானிக்கு அதே மாதிரி நீ உனக்கு இருக்கிற ஞாபக சக்தி உனக்கு இருக்கிற பலம் யாருக்கு அது அவனுக்கு ஒரு பெரிய டானிக் அப்புறம் தினமும் எல்லாரும் இயற்கையை குழந்தையை காண்பிக்கிறது இயற்கையோட ஒரு தொடர்பு ஏற்படுத்தி ரொம்ப முக்கியம் குடும்பமாக எல்லாரும் உட்காந்து டிவி பார்த்துட்டு டிவி முன்னாடி சாப்பிட்றது விட்டுட்டு டிவியை நிறுத்திவிட்டு தனியாக அன்னனைக்கு நிகழ்ச்சிகள் பள்ளிக்கூடத்தில் நடந்தது உங்களுக்கு வேலை எடுத்த இடத்தில் நடந்தது விஷயங்கள் இது எல்லாமே பகிர்ந்துட்டோம்னா குழந்தையுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நாம் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நாம் வளர்ந்த விதமும் இப்போ குழந்தை வளர்கிற விதமும் வேறு வேறையாக இருக்குது சூழ்நிலை வேறையாக இருக்கிறது அவங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்போஷர் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வளரும் இருக்கிறது உதவக்கூடிய சூழ்நிலைகள் காரணிகள் அதிகமாக இருக்குது வேறுபட்டுருக்குது அதனால் நம்மளை மாதிரி தான் அவனு நினைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது அதனால் எடுத்த உடனே இதை செய்யாத அதை செய்யாதேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக எதை செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து வந்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் அந்த குழந்தைக்கு புரிய ஆரம்பிக்கும்போது அது தானே செய்யும் இல்லை ஒரு குறிப்பிட்ட வயசில் சொன்னதுக்காக வேண்டி செஞ்சு நாம் சொல்ல விஷயங்களை சரியாக செய்யாமலும் அதுக்கு தாறுமாறாகவும் செய்யக்கூடிய வாய்ப்பும் குழந்தைகள் ஏற்படுத்தி கொள்ளும் சுகாதாரமாக எப்படி நம்மளை வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம சுகாதாரம் நம் குடும்பத்துடைய சுகாதாரம் நம்மளுடைய சுற்றுப்புற சுகாதாரம் இந்த மூணுந்தான் நம்மளுக்கு வரக்கூடிய நோய்கள் நாம் வளரும் விதம் நம்மளுடைய உடல் வளர்ச்சி எல்லாத்தையும் தீர்மானிக்குது ஆகையினால முதல்ல நாம் செய்யக்கூடியது என்னென்னா நம்முடைய சுகாதாரம் நீங்கள் காக்காயை பார்த்துருப்பீங்க காக்காயை பார்த்தீங்கன்னா காக்கா தினமும் தலையை தெளிச்சுட்டு தலையை செலுத்திட்டு குளிக்கும் யானை கூட ரெண்டு முறை குளிக்குமாங்க அது மாதிரி ரெண்டு முறை குளிக்க முடியினாலும் பரவாயில்ல குறைஞ்சபட்சம் ஒரு முறையாவது நாம் குளிக்கிறத குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்புறம் நாம் காட்டுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி வீட்டில் மழை ஜலம் கழிப்பறை வைக்காமல் வெளியே ரோட்டில் தோட்டத்தில் போய் போகிறது ரொம்ப மோசமான பழக்கம் எனவே என்ன செலவு பண்ணாலும் அது தள்ளி போட்டு வீட்டில் முதல்ல கழிப்பறையை அமைச்சு அதில் எப்படி போய் பயன்படுத்துறதுங்கிற குழந்தைக்கு சொல்லி கொடுத்தோம்னா நல்லது போகிறதுக்கு முன்னாடி கழிப்பறை போய் வந்ததுக்கப்புறம் சோப் போட்டு கை கழுவணும் அப்படிங்கிறத நீங்களும் செய்யணும் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும் கைகால் வரல் நகைங்களை ஒட்டை வெட்டி விடுங்க ஏன்னா நகை இடுக்கில் அழுக்கு நிறையா சேர்ந்து அதில் கிருமிகள் உள்ள தங்கி இருக்கும் அது குழந்தைக்கு வாய் மூலமும் உள்ளே போய் குழந்தைக்கு நோயை உண்டாக்கலாம் குடிப்பதற்கு தண்ணி வந்து சுத்தமான தண்ணி தான் குடிக்கணும் நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் சார் சுடு தண்ணி மட்டுந்தான் கொடுக்கணுமா பசு தண்ணி கொடுக்கலாமா நான் கேன் தண்ணி வாங்கி கொடுக்குற அது போதுமா இல்லை கேன் தண்ணியை கொதிக்க வைக்கணுமா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் தண்ணி அப்படிங்கிறது சுத்தம் செய்கிறப்பட்ட தண்ணி அது சுடு தண்ணி கொதிக்க வச்சு சுத்தம் செய்யலாம் அல்லது அதை நாம் அந்த ஃபில்டர் மூலமாக சுத்தம் செய்யலாம் அல்லது கேன் தண்ணியாக வாங்கி கொடுக்கலாம் எந்த விதமாக இருந்தாலும் தண்ணியில் அசுத்தம் இல்லாமல் இருக்கணும் அது செய்கிற முறையை பொறுத்து தான் நீங்கள் எப்படி வேணாலும் உங்கள் சௌகரியத்தை பொறுத்து எது முடியுதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் பிளாஸ்டிக் பாட்டில் வைக்க வேண்டாம் இது நம்ம ஊரில் இருக்கிறது பழைய காலத்தில் இப்போவுமே கூட கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா எல்லா இடங்கள்லேயும் பானை கிடைக்கும் வெய்ய காலத்துலேயும் சரி மற்ற நேரத்துலையும் ஃப்ரிட்ஜை விட ரொம்ப நல்லா சுகாதாரமாக நல்ல ஒரு சுத்தமாகவும் ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் உண்டு பண்ணாத கூடிய ஒரு குளிர்ந்தர் உங்களுக்கு பானை தண்ணீர் அழுந்தது மூலம் கிடைக்கும் அப்புறம் பல் விளக்குறதுங்கிறது பெரிய விஷயமா தெரியும் நிறைய பேர் பேஸ்ட்டை போட்டு சாப்பிட்டு துப்பிடுவாங்க இல்லைன்னா நிறைய குழந்தைங்க பேஸ்ட்டு ருசிக்காக வாயில் வச்சுக்கும் சரியாக விளக்கு தெரியாது சரியாக விளக்க ரெண்டு வேலை விளக்க சொல்லணும் எப்போ சாப்பிட்டாலும் எது சாப்பிட்டாலும் வாயை கொப்பிளித்து துப்புறதுக்கு பழக்கி விடணும் அப்புறம் மண்ணில் விளையாண்டாலும் குழந்தைகள் வெறு வரும்போது கை காலில் எல்லாம் சுத்தமாக கழுவிட்டு வர மாதிரி பாருங்கள் இந்த கொக்கி புழுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அது தரையில் இருக்கும் மண் தரையில் அது வெறுங்காலில் நடந்து போகும்போது அந்த புழுனுடைய லார்வா அந்த பியூப்பா அந்த ஸ்டேஜ் மாதிரி இருக்கக்கூடிய புழுவினுடைய உரு பகுதிகள் வந்து கால் மூலமாக உள்ளே ஏறி உடம்புக்குள்ளே போய் பாதிப்பை ஏற்படுத்தும் அது தவிர்ப்பதற்கு செருப்பு போட்டு நடக்க வைக்க பழக்கப்படுத்துங்க வெறுங்காலோடு தரையில் நடப்பதை விடாதீங்க அப்புறம் மற்ற குழந்தைகளுக்கு நோய் இருந்து வச்சுக்கோங்க சூரிய சரங்கு படத்தாமரை பேன் அந்த குழந்தைகளுடைய பயன்படுத்தின உடைகளை பயன்படுத்த வேண்டாம் அந்த குழந்தைகளோட விளையாட விட்டிங்கன்னா அவங்கள்ட்ட இருந்தும் வரும் முக்கியமாக இந்த சளி ஒரு குழந்தைங்க இருந்து வச்சுக்கோங்க அந்த குழந்தைக்கு மற்ற குழந்தையோட விளையாட விட்டிங்கன்னா அந்த குழந்தைகிட்டிருந்து நம்ம குழந்தைக்கு சளி ஒட்டிக்கும் பள்ளிக்கூடத்தில் சளியோடு மூக்கை தொடச்சி கர்ச்சி இப்போ கட்டி விட்டு ஒரு புள்ள போச்சுன்னா ஒரு பகுப்பு முழுசுமே வந்து எல்லா குழந்தைகளுக்கும் ஒட்ட அது இந்த குழந்தைக்கு மனித வெடுகுண்டு மாதிரி மனித சலிகுண்டுகளாக இருக்கும் ஒரு ஒரு குழந்தையும் போச்சுன்னா அப்போ அது ஒரு வகுப்பையே காலி பண்ணிடும் அதனால் உங்கள் குழந்தை நல்லதுக்கு அதாவது உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது ஓய்வெடுத்தால் ஒரு ரெண்டு நாளில் சரியாக போகிறது ஓய்வு எடுக்கலைன்னா அஞ்சு நாள் ஏழு நாள் பத்து நாள் ஆகிடும் அதனால் குழந்தைக்கு தொந்தரவு இருக்குது அப்படின்னா பள்ளிக்கூடம் பற்றி கவலைப்படாமல் வீட்டில் வச்சுருங்க அதனால் எந்த பிரச்சனையும் அந்த குழந்தைகிட்டேருந்து மற்றவங்களுக்கும் பராவது உங்கள் குழந்தையுடைய நோயும் அதிகமாகாது எப்பவுமே வந்து கை கால் முகம் எல்லாமே சுத்தமாக வச்சுருக்கணும் அப்புறம் குழந்தைக்கு முக்கியமாக கொக்கி புழுக்குரியது இந்த புழுக்களுக்குரிய பூச்சி மருந்து ஆறு மாதத்துக்கு ஒருக்காக தர வேண்டியது இருக்கும் இது நாலு அஞ்சு வருஷம் வயசு அஞ்சு வயசு வரைக்கும் தர வேண்டியது இருக்கும் சாதாரணமாக ஞாபகம் வச்சுக்கிறது கால் பறிச்சு அரைப்பறிச்சை முழுப்பறிச்சு விடுற மாதிரின்னு வச்சிட்டிங்கன்னா உபயோகமாக இருக்கும் நீங்கள் இணைந்திருப்பது கே எஸ் ஆர் சமுதாய வானொலி அளவரசி தொண்ணூறு புள்ளி நாலு இது மக்களுக்கான மக்கள் வானொலி நல வாழ்வு நிகழ்ச்சியில் ஈரோடு லோட்டஸ் மருத்துவமனையின் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் செல்வன் அவர்கள் குழந்தை வளர்ப்பு குழந்தை நலம் குறித்த ஆலோசனைகளை கேட்டோம் இதுபோன்றதொரு புதிய தகவலோடு நாளையும் சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்